நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் கொண்டை கடலை அரைச்ச குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கொண்டைக்கடலை இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இஞ்சி ஒரு தொண்டு பூண்டுப்பற்கள் ஐந்தாறு மஞ்சப்படி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேங்காய் கால்முடி செய்முறை நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் சென்னா கொண்டைக்கடலை இருக்குதுல அதை வேக வச்சு வச்சிடலாம் இப்போ நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சிப்போம் மிக்ஸியில் இஞ்சி பொடியை பண்ணி போட்டுடலாம் பூண்டு பொருட்கள் போட்டுடுவோம் தேங்காய் பொடி கட் பண்ணி போட்டுட்டு இந்த வேக வச்சு கொண்டை கடலை அது ஆறுனதும் அது போட்டுடுவோம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் ரொம்ப நைஸாக இருக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் குற குறை கொர்ஸ் பேஸ்ட்டு அரைச்சா போகிறோம் நல்லா அரைச்சி வச்சுருவோம் இப்போ ஸ்டவ் பாத்திரம் வச்சுக்கலாம் மணல் வச்சுருவோம் மணலில் அடிக்கலமான பாத்திரம் வச்சுருவோம் பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயிட்டு போட்டு நல்லா வதைக்குவோம் வெங்காயம் பார்த்திங்கனா தக்காளி போட்டு வதைக்கிடுவோம் தக்காளி வதங்கினதும் நம்ம இந்த அரைச்ச விழுது இருக்குது இஞ்சி பூண்டு தேங்காய் சென்னா போட்டு அரைச்சிருக்குள்ள அதை போட்டு நல்லா கலந்துவிடுவோம் கலந்து விட்டுட்டு மஞ்சள் பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதில் ராஸ் போக நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கொதிக்கணுன்னா மஞ்சள் பொடி மிளகாத்தூள்லாம் போட்டுக்கொள்ளையே ராஸ் மெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு அதில் கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பாபானு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொண்டைக்கடலையை அரைச்ச கொழம்பு தயார் இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட சூப்பாபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்